உங்களுக்கு நாலஞ்சு சினிமா பட பேர்லாம் இப்போ சொல்ல போகிறேன் முத்து எங்கள் சொத்து இப்போ நம்ம பார்க்க போகிறவர் குத்து என் சொத்துன்னே சொல்லி பல கோடி ரூபாயை சம்பாதிச்சவர் மாயாண்டி குடும்பத்தார் பார்த்துருக்கோம்ல ஒரு குடும்பத்தில் இராணுவத்தில் பல பேர் சேர்கிறத நம்ம பார்த்துருப்போம் ஒரு குடும்பமே குத்து சண்டை போட்டால் எப்படி இருக்கும் அப்படி ஒரு குடும்பத்திலேருந்து வந்தவர் தான் இவர் பாட்டி சொல்லை தட்டாதே பார்த்துருக்கீங்களா பாட்டி சொல்ல தட்டாமல் ஒருத்தர் வாழ்க்கையில் இருந்தா எவ்வளோ உயரத்துக்கு போயிருக்கிறான்றதுக்கு ஒரு உதாரணம் உலகத்தில் மிக பணக்கார விளையாட்டு வீரர் யார் இதை பற்றி தான் நீங்கள் நம்ம பார்க்க போகிறோம் பொதுவாகவே எந்த விளையாட்டில் பணம் கொட்டும்னு கேட்டால் நீங்கள் சொல்லுவீங்க கிரிக்கெட் அப்படின்பீங்க இந்தியாவை பொறுத்தவரையில் கிரிக்கெட்டுங்க உலக நாடுகளை பொறுத்தவரையில் கால்பந்து விளையாட்டு வீரர்கள் கிடையாது மிகப்பெரிய பணக்கார விளையாட்டு வீரர் யாருன்னா ஒரு குத்துச்சண்டை வீரர் நிறுவனம் இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு வெளியிட்ட பட்டியல உலகின் மிகப்பெரிய பணக்கார விளையாட்டு வீரர் அமெரிக்காவை சேர்ந்த பிரபல குத்துச்சண்டை வீரர் ஜூனியர் இவருடைய சொத்து மதிப்பு பதினோராயிரம் கோடி ரூபாய் குத்து வாங்கி குத்து வாங்கி அந்த குத்துக்களை தடுத்து குத்தி பாக்ஸிங் மூலமாக பதினோராயிரம் கோடி ரூபாயை சம்பாதித்திருக்கிறார் இவருடைய விளையாட்டை பார்க்கத்தான் உலக மக்கள் அதிகமாக ஆர்வம் காட்டியிருக்கிறார்கள் பணம் செலுத்தி பார்த்திருக்கிறார்கள் இவர் விளையாடுறாரு அப்படின்னா பரிசு தொகை நூற்றுக்கணக்கான கொடிகள் இருக்குமா எவ்வளோ பிரபலமான வீரர் இவரை பத்தி ஒரே ஒரு வரியில சொல்லணும்னா தோல்வியையே சந்திக்காத மிகச்சிறந்த விளையாட்டு வீரர் சர்வதேச அளவுல ஐம்பது போட்டிகளில் விளையாடி ஐம்பதுலும் வென்றவர் இப்படி ஒரு உலக சாதனையை எந்த விளையாட்டு வீரரும் எந்த விளையாட்டிலும் செய்ததே கிடையாது ரொம்ப ஆச்சரியமா இருக்குல்ல இது போன்றதொரு விளையாட்டு வீரர் இனிமேல் பிறந்துதான் வர வேண்டும் அப்படிங்கிறாங்க அவ்வளவு ஒரு மாபெரும் விளையாட்டு வீரராக கருதப்படக்கூடியவர் அமெரிக்காவின் ஒரு மிகப்பெரிய செலிபிரிட்டி புளாயிட் மேவதர் ஜூனியர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழாம் ஆண்டு பிறந்தவர் இவருடைய தந்தையார் மேவதர் அவரும் ஒரு மிகச்சிறந்த சர்வதேச அளவில் புகழ்பெற்ற குத்துச்சண்டை வீரர் இவருடைய சித்தப்பாக்கள் ரெண்டு பேருமே சர்வதேச அளவில் குத்துச்சண்டை வீரர்களாக புகழ் பெற்றவர்கள் ஆக சாதாரண குடும்பம் இல்லை ஒரு பாரம்பரியம் மிக்க ஒரு விளையாட்டு குடும்பம் அப்படிப்பட்ட குடும்பத்தேர்ந்து வர்றார் ஆரம்பத்துல இவருடைய வாழ்க்கை அவ்வளவு லாபகரமானதாக அவ்வளவு நம்மளா என்னக்கூடிய அளவுக்கு ஒரு ரொம்ப சுகமானதாக எல்லாம் இல்லை தாய் போதை மருந்துகளால் சிரமப்பட்டுக் கொண்டிருந்தார் தந்தையார் ஊக்க மருந்து விட்டதற்கான குற்றச்சாட்டுகளில் ஈடுபட்டிருந்தார் இதெல்லாம் மீறி குடும்பத்த குழப்பங்கள் இவருடைய மனதை மிக ஆழமாக பாதித்திருக்கின்றன நீங்க இணையத்துல பாத்தீங்கன்னா அதெல்லாம் பெரிய வரலாறாவே வருது ஒரு பெரிய மன அழுத்தத்திற்கு உள்ளாகி இருக்கிறார் இவருக்குள்ள ஒரு தெளிவான இலக்கை கொடுத்தது இந்த பேணி பாதுகாக்க முடியாத போல பாட்டி வீட்டுக்கு போறாரு பாட்டிதான் இவருக்கான தெளிவ கொடுக்கறாங்க இவர் வந்து நான் ஏன் திரும்ப பாக்சிங்க போகணும் எங்க அப்பா பெரிய பாக்ஸர் அவருடைய வாழ்க்கை திருப்திகரமா இல்ல நான் ஏன் பாக்சிங் போகணுன்றப்ப இல்ல தனிப்பட்ட வாழ்க்கையையும் விளையாட்டையும் கரியரையும் மிக்ஸ் பண்ணிக்காத அப்படிங்கிற ஒரு தெளிவை கொடுத்தது அவங்க பாட்டிதான்றாரு என் பாட்டியினுடைய உந்துதல் காரணமாக எல்லாரும் நினைப்பாங்க அப்பாவுடைய உந்துதல் காரணமாக தான் இவர் வந்து குத்துச்சன வீரர் வந்திருப்பார் நினைப்பாங்க அப்படி இல்லையா இவருடைய பாட்டி தாய் பாட்டி சொன்ன ஒரு உற்சாகத்தின் காரணமாக அவங்க போட்டுக் கொடுத்த வழியின் காரணமாக உனக்குள்ள அந்த திறமை இருக்கு அந்த திறமையை நீ வெளிப்படுத்தப்பா உன்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையை நீ நல்ல விதமாக அமைச்சிக்க முடியும் அப்படின்னு எடுத்து சொன்னதுனால பாட்டியினுடைய வழிகாட்டுதலின் பேர்ல முன்னேறி வந்திருக்கிறார் அந்த பேரன் சித்தப்பாக்கள் ரொம்ப ஊக்கம் கொடுத்திருக்காங்க அவங்க எல்லாம் அமெரிக்காலதான் புகழ் பெற்றுவாங்க ஆனா சர்வதேச அளவுல புகழ் பெறக்கூடிய ஒரு அடுத்த வாரிசை உருவாக்கணும்ன்றதுக்காக நிறைய மெனக்கட்டு இவருக்கு ராத்திரி புகழா பயிற்சி அளிச்சிருக்காங்க இதுல என்ன பெரிய விஷயம்னா குத்துச்சண்டை போட்டியில ஊக்க மருந்து பயன்படுத்துதல் என்பது சர்வசாதாரணமான விஷயம் அந்த குற்றச்சாட்டை எழாமல் பார்த்துட்டு இருக்காங்க இவருக்கு மேல அப்படியே இவருடைய வாழ்க்கை முழுவதும் கிடையாது அது ரொம்ப பெரிய விஷயம் ஊக்குமருந்தே பயன்படுத்தாத உண்மையான முறையில் சக்தியை வெளிப்படுத்தி கூத்துச்சண்டை போட்டிகளில் வெற்றி பெற்று வந்தவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறில் ஒலிம்பிக்ஸில் ஆரம்பத்தில் வெண்கலப் பதக்கம் வெள்கிறார் அமெரிக்காவுக்கு பெருமை சேர்க்கிறார் அப்புறம் தான் அமெரிக்க நாடு இவரை கண்டுணர்ந்து இவருக்காக நிறைய பப்ளிசிட்டி கொடுத்து இவரை ஊக்குவிச்சு இவரை என்கரேஜ் பண்ணி நாட்டினுடைய ஒரு அம்பாசிடர் மாதிரி பார்த்துக்கிறாங்க தொடர்ந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி வரை இருபத்தி ஆண்டுகள் சர்வதேச போட்டியில அமெரிக்காவுக்கு வெற்றி வாய்ப்புகளை விழுந்துவிடக் கூடாது என்பது இவரவு வரலாற்றில் இதுவரை யாரையும் குத்துச்சண்டையில் நுண்ணியமான நுட்பமான பயிற்சி ஒரு தீவிரம் ஒரு வெறி இருந்தால்தான் குத்துச்சண்டை விளையாடுகிற ஒரு பாங்கு இதன்னைக்கு ரொம்ப உயர்வா சொல்றாங்க நிறைய பட்டங்கள் வாங்கியிருக்காரு சேனல் வந்து இவருக்கு வந்து என்ன பட்டம் கொடுத்திருக்காங்கன்னா இருபத்தைந்து ஆண்டுகள்ல இதுவரை இல்லாத அளவிற்கு மிகச்சிறந்த குத்துச்சண்டை வீரர் இவர் தான் அப்படின்னு நிறைய விருதுகள் ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு நம்ம சொன்ன மாதிரி போர்ப்புஸ் நிறுவனம் உலகினுடைய மிக பணக்கார விளையாட்டு வீரர் கொடுத்திருக்காங்க அது மட்டும் இல்ல ரெண்டாயிரத்தி பதிமூணு பதினாலு ரெண்டாயிரத்தி எல்லாத்துலயுமே இவர் முதல் நிலை அதிக மிக உயர்ந்த பணக்கார விளையாட்டு வீரர் அப்படின்றதையும் அதே போர்ப்ஸ் நிறுவனத்துடைய பத்திரிகை பாராட்டி கௌரவிச்சிருக்கு சர்வதேச செலவுல நான்கு அமைப்புகள் இருக்கு வேர்ல்டு பாக்ஸிங் அசோசியேஷன் டபிள்யூ பி ஏ டபிள்யூ பி சி வேர்ல்டு பாக்ஸிங் கவுன்சில் ஐபிஎஃப் இன்டர்நேஷ்னல் பாக்ஸிங் ஃபெடரேஷன் நான்கு அமைப்புகள்லையுமே நிறைய பட்டங்கள் வேர்ல்டு பாக்ஸிங் கவுன்சில் அஞ்சு விருதுகள் வாங்கியிருக்காரு இது மாதிரி நிறைய இது போக ஜூனியர் விளையாட்டுல ஐபிஓ IBA, அது போக இதுன்ற அமைப்பு லீனியல் சாம்பியன்ஷிப் மொத்தம் இது மாதிரி சர்வதேச பட்டங்கள் கொட்டியிருக்கு எல்லா எடைப்பிரிவுகளையும் ஏன்னா குத்து சண்டைக்காரங்க வந்து இடைவாரியாக சண்டை போடுவது வழக்கம் எல்லா ஐந்து வகையான இடைப்பிரிவுகளையும் வெற்றி பெற்றிருக்கார் மிகச்சிறந்த மனிதர் இப்போ ரெண்டாயிரத்தி ஓய்வு பெற்றதுக்கு நிறைய பாக்ஸர்களை உருவாக்கணும் அப்படின்றதுக்காக இவர் ஒரு புது பயிற்சி உணர்த்த தொடங்கி பயணிச்சிட்டு இருக்கார் சொந்த வாழ்க்கை சில நேரங்களில் கேள்விக்குறைகளை எழுப்பியது போதும் கூட அதை ஆச்சரியக்குறையாக மாற்றிக்கொண்டு கரியர் வேற பர்சனல் லைஃப் வேற என்ற தெளிவோடு அணுகியவர் வாழ்க்கையை அதன் காரணமாக தான் அன்னைக்கு உச்சத்தில் இருக்கார் மிகச்சிறந்த மனிதர் நேர்மையான முறையில் விளையாடி அதிகமான அளவு வெற்றிகளை குவித்த மாமனிதர் ஃபிளாயிட் மேவிதர் ஜூனியர் இவருடைய வாழ்க்கை நமக்கெல்லாம் ஒரு எடுத்துக்காட்டு